அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன் நல்லது செய்பவர்களுக்கு நன்மையை வழங்கி தவறு செய்தவர்களை திருத்துவார் மெய்யுணர்தல் அதிகாரத்திலேயே வள்ளுவர் சொல்லப் போகிறார் கடைசி குரல் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நோய் இந்த குரலை மிகவும் கவனமாக ஆழமாக நாம் புரிந்து வேண்டும் காமம் என்றால் விருப்பு வெகுளி என்றால் கோபம் மயக்கம் என்றால் அவிவேகம் அதாவது பகுத்தறிவின்மை வாழ்க்கையை பற்றிய தெளிவான பகுத்தறிவின்மை இந்த வாழ்க்கை எத்தகையது நமக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள தொடர்பு எத்தனை காலம் உடையது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பற்றுகள் எல்லாம் உண்மையானது தானா என்பது பற்றியெல்லாம் அறியாமல் இருக்கின்ற தன்மைக்குத்தான் மயக்கம் என்று பெயர் ஆகவே எவனுக்கு விருப்பு வெறுப்பு வாழ்க்கையை பற்றிய பகுத்தறிவின்மை அறவே நீங்கிவிடுகிறதோ விருப்பு நீங்குகிறது வெறுப்பு நீங்குகிறது வாழ்க்கையை பற்றிய பகுத்தறிவின்மை நீங்குகிறது அப்படி நீங்கிவிட்டால் நோய் கெடும்னர் இந்த வாழ்க்கையில் துன்பம் என்கின்ற நோய் வரவே வராது அவனுக்கு உள்ளத்தில் அணு அளவும் அவன் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான் அப்படியே அனுபவித்தாலும் அந்த துன்பம் முன்பு செய்த தவறின் விளைவு என்பதை உணர்ந்திருப்பான் ஆகவே காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட அது பேருக்கு கூட இல்லாமல் போயிடணும் நன்றாக வாழ்க்கையை பற்றிய பகுத்தறிவை பெரியோர்கள் வாயிலாக அறநூல்கள் மெய்யறிவு நூல்கள் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் மயக்கம் நீங்கும் முறையான அறவாழ்க்கையை பின்பற்றுகின்ற பொழுதுதான் இந்த காமம் வெகுளி நன்கு குறைந்துவிடும் ஆகவே இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோயினர் அங்கே வள்ளுவர் ஆகவே இங்கே இறைவனுடைய இலக்கணம் என்ன அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் விருப்பு வெறுப்புகள் சற்றும் இல்லாதவன் இன்னொரு ஆசிரியர் சொல்கிறார் அவனுக்கு வேண்டுதல் என்பதே வேண்டாததாக இருக்கிறதான் எதையும் அவன் கேட்பதே இல்லையான் இன்னொரு அந்த அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா வேண்டுதல் என்பது வேண்டாதவன் அப்படிங்கிறார் எல்லாரும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்களே அது அவன் வேண்டதில்லையாம் இது நான் இன்றைக்குத்தான் இந்த புது கருத்தை சொல்லியிருக்கிறேன் இதுவரை எந்த குரல் வகுப்பிலும் இதை சொன்னதில்லை இதை மனக்குடவர் என்கின்ற புலவர் சொல்லுகிறார் அதன் அடிப்படையில்தான் இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் யாண்டும் எவ்விடத்தும் பொருளும் காமமும் ஆகா என்றதற்கு வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று பெயரிட்டார் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் எந்த இடத்திலையும் தனக்கு பொருளும் வேண்டாம் காமமும் வேண்டாம் சாதாரண மனிதன் பொருள் வேண்டும் என்பான் புல இன்பம் வேண்டும் என்பான் அந்த புல இன்பம் வந்து அது காட்சியாக இருக்கலாம் அது ஒலியாக இருக்கலாம் சங்கீதம் போன்ற ஒலியாக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் சுவையாக இருக்கலாம் தொட்டு உணரக்கூடியதாக இருக்கலாம் அவைகள் எனக்கு தேவையில்லை ஆக இறைவனுக்கு பொருளும் இன்பமும் தேவையில்லை ஏனென்றால் எல்லா பொருள்களும் எல்லா இன்பங்களும் அவன்தான் அவருக்காக வேண்டி அதை குறிக்கிறோம் இதற்கு ஒரு மகான் என்கின்ற கோணத்திலும் அதை பொருள் செய்து கொண்டு இவ்வாறு சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்பதைத்தான் நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் எல்லோருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன அதனால்தான் நமக்கு இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து போகின்றன அமைதியற்ற இன்பங்களும் துன்பங்களும் வந்து சென்று கொண்டிருக்கின்றன மேலும் தொடர்ந்து நாளை படிப்போம் என்றென்றும் திருவள்ளுவர் பெருமானுடைய திருவிழைகளை பற்றிக்கொண்டு மேலும் மேலும் கருத்துக்களை சிந்திப்போம் திருவள்ளுவரின் திருவருள் பெறுவோமாக வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பயில அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்